அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடியல் பயனற்ற சொற்களை விரும்பி பேசுபவனையும் அவற்றை மகிழ்ந்து கேட்பவனையும் மகன் மனிதன் என்று சொல்லற்க இவனை மக்களில் பதர் என்றே சொல்லுக என்பது பொழிப்புரை விளக்கம் பார்க்கலாம் பாராட்டுவானை என்ற பொது சொல்லால் சொல்வானையும் கேட்பானையும் குறித்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நெல்லோடு பறந்து நெற்பயிராகவே வளர்ந்து கதிரும் விட்டு பழுத்தும் உள்ளீடாகிய அரிசி இல்லாததால் அது நெல் என்ற பெயர் பெறாமல் பயனற்ற பதர் என்ற பெயர் பெற்று ஒதுக்கப்படுகிறது அதைப்போலவே மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்தும் மனிதனைப் போல பேசவும் வாய்ப்பும் பெற்றும் அறிவு என்ற உள்ளீடு அற்ற வெறும் சொல் பேசினால் அவனை அறிஞர் பெருமக்கள் மனிதர்களுள் பதர் என்று பயனற்றவனாக ஒதுக்கி தள்ளிவிடுவர் என்பதுதான் உபமானத்தால் விளங்கிக் கொள்ள முடிகிறது பயனற்ற சொற்களை பேசுபவனை விலங்கு என்று கூறுவது பொருந்தாது விலங்குகள் பேசுவது கிடையாது வடிவமும் ஒத்திருப்பதில்லை எனவே நெல்மணிகளுக்கு நடுவே உள்ள பதற்போல என்ற ஓமை கூறப்பட்டது முதல் குரட்பாவிலிருந்து ஆறாவது குரட்பா <laughs> வரையிலும் பயனற்ற சொற்களை கூறுவதால் உண்டாகும் குறைபாடு குற்றம் கூறப்பட்டது <laughs> தாய்மானவர் பாடலிலே பராபரக்கண்ணிலே பார்க்கிறோம் சொல்லில் பதர்களைந்து சொல்முடிவு காணாதார் நெல்லில் பதர்போல் நிற்பார் பராபரமே என்று நாம் பார்க்கிறோம் இனி பதவுரை படிக்கலாம் பயனில் சொல் பயனற்ற சொற்களை பாராட்டுவானை பலமுறை கூறுகின்றவனை மகன் எனல் மனிதர் என்று எண்ணத்தகாது மக்கள் மனிதர்களுள் பதடி பதர் எனல் என்று அறிந்து கொள்க பயனற்ற சொற்களை பலமுறை கூறுகின்றவனை மனிதன் என்று எண்ணத்தகாமல் மனிதன் என்று எண்ணாது மனிதர்களுள் பதர் என்று அறிந்து கொள்க பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடியல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்